வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது செய்தி சேவை ஜனவரி 19 2018 பதினெட்டு தை திங்கள் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் தமிழக செய்திகள் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் தமிழகத்தைச் சேர்ந்த பி வீரர் திரு சுரேஷ் வீரமரணம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இரண்டாயிரி பதினேழாம் ஆண்டில் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது எனவும் எனவே தற்போது மதுரை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளை சட்டவிரோதமாகத்தான் கருத வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ராணுவ பாதுகாப்பு குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கம் மற்றும் ராணுவ தளவாடங்களுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் கண்காட்சி நேற்று தொடங்கியது இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நன்னிலத்தில் ஒஎன்ஜிசி நிறுவனத்திற்கு எதிராக போராடுபவர்கள் மீது பொய் வழக்கை போலீசார் பதிவு செய்வதாக பேராசிரியர் ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார் ஒஎன்ஜிசி தொடர்ந்த வழக்கில் திருவாரூர் நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒ என்ஜிசி படுகையை விட்டு வெளியேற்றும் வரை ஒய்மாட்டோம் என்று கூறினார் இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கே சிவனை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டவிரோதமாக குட்கா விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் இரண்டு ஐ பி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்ட தகவல் அம்பலமாகியுள்ளது இந்திய செய்திகள் தீவிரவாதத்தின் மூலம் இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் பாகிஸ்தான் தீவிரவாதி ஹபீஸ் சயீத் சையத் சலாஹுதீன் மற்றும் 10 பேர் என மொத்தம் 12 பேருக்கு எதிராக டெல்லி கூடுதல் அமர்வு நீதிபதி தருண் ஷெராவத் முன்னிலையில் பனிரெண்டாயிரத்தி பக்கங்களைக் தொன்னூத்தி நான்கு பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று தாக்கல் செய்தனர் பள்ளிகளில் வகுப்பறை சிசிடிவி காட்சிகளை செல்லிட பார்க்க பெற்றோருக்கு விரைவில் வசதி செய்து தரப்படும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளாா் மும்பை நகரில் நேற்று நடைபெற்ற இந்தியா இஸ்ரேல் வர்த்தக உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மற்றும் இரு நாடுகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர் உத்தரப்பிரதேசத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் அருகே பாதாளத்தில் கட்டப்பட்ட சிறிய நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தீவிரவாதிகளின் செயலா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆமனி பஸ்களை போல ரயில் டிக்கெட் விலையை பண்டிகை காலங்களில் உயர்த்த ரயில்வே வாரியத்திற்கு சீராய்வு குழு பரிந்துரை செய்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பின்தங்கிய கிராமமான ஷஹரன்பூரில் உள்ள பனிரண்டு வயது சிறுவனான சிராக் பெருக்கல் வாய்ப்பாட்டில் 20 கோடி வரை தடையில்லாமல் கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறான் தெர்மா மீட்டரில் அளவிட முடியாத அளவுக்கு ரஷ்யாவின் சில பகுதிகளில் பனிப்பொழிவு நிகழ்ந்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனிய அகதிகளுக்கு வழங்க இருந்த நிதியை அமெரிக்கா பாதியாக குறைத்ததற்கு சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் குறுகிய தொலைவு பயணங்களுக்கான விமானங்களை நூறு மின்மயமாக்க நார்வே அரசு திட்டமிட்டுள்ளது ரோமானியா பிரதமர் மிகாய் டுதோஸ் திடீர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் புதிய பிரதமரான வியோரிக்கா தான்சிலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் அந்நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறவை துண்டிக்கும் சட்ட மசோதா பிரிட்டன் பாராளுமன்றத்தின் கீழ் அவையில் நிறைவேறியுள்ளது ஜப்பான் தனது மூன்றாம் தலைமுறை செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணிலேவி சாதனை படைத்துள்ளது வணிகச் செய்திகள் நிலக்கரி கட்டண மாற்றத்தின் மூலம் ரயில்வே துறை அடுத்த 14 மாதங்களில் பத்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் லாபம் ஈட்டும் என தென்னக ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் கருத்து தெரிவித்துள்ளது மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் முதல் முறையாக முப்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை கடந்து சாதனை படைத்துள்ளது இதேபோல தேசிய பங்குச்சந்தை நிப்டியும் பத்தாயிரத்தி என்ற உயர்ந்த இடத்தை எட்டியது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச பெண் தொழிலதிபர்களின் கருத்தரங்கை நேற்று அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார் அதானி குழுமம் மேற்குவங்க மாநிலத்தில் கோடி ரூபாயை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கம் சார்பில் அரைஸ் ஸ்டீல் நிறுவனம் ஆதரவுடன் அறுபத்தி எட்டாவது தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கியது இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் முப்பத்தி அணிகளும் பெண்கள் பிரிவில் இருபத்தி அணிகளும் கலந்து கொள்ள உள்ளன ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டிகளில் முதல் வீரரான ஸ்பெயினின் ரஃபேல் நடால் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த வீரராக இந்திய கேப்டன் விராட் கோலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் வயதுக்கு உட்பட்ட ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது நடிகர் பகத் பாசிலுடன் மம்தா மோகன்தாஸ் இணைந்து நடிக்கும் திரைப்படம் கார்பன் முழுக்க முழுக்க காட்டுக்குள்ளேயே படமாக்கப்பட்டதும் அதிக முறை லொகேஷன் மாற்றப்பட்டதும் என தனக்கு அதிக சவால் நிறைந்த படமாக கார்பன் திரைப்படம் விளங்கியதாக மம்தா மோகன்தாஸ் தெரிவித்துள்ளார் தெலுங்கில் வெளிவந்து கடந்த வருடம் பெரிய வெற்றி பெற்ற படம் அர்ஜுன் ரெட்டி அப்படத்தின் தமிழ் ரீமேக் வர்மா என்ற பெயரில் உருவாக உள்ளது நடிகர் விக்ரமின் மகன் துரு இப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளார் உலகம் சுற்றும் திரைப்படம் வெளியானபோது எம்ஜிஆர் அந்த படத்தின் இறுதியில் அடுத்ததாக கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு என்ற படத்தை உருவாக்க இருக்கிறேன் என்று அறிவித்திருந்தார் ஆனால் சில காரணங்களால் இப்படம் உருவாகவில்லை இந்நிலையில் இப்படத்தை அனிமேஷன் முறையில் உருவாக்க உள்ளனர் ஹரஹர மகாதேவகி இருட்டு அறையில் முரட்டுக்குத்து தொடர்ந்து தற்போது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்துடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளார் கவுதம் கார்த்திக் கொம்பன் மருது கொடிவீரன் ஆகிய படங்களை இயக்கிய முத்தையா இந்த படத்தை இயக்குகிறார் தேவராட்டம் என பெயர் சூட்டப்பட்டுள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு மார்ச் முதல் வாரத்தில் துவங்க உள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி செவிகள் நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் துறை செய்திகள் சமையல் சமையல் என தரமான ஒலிகோப்புகளை செவ்வடைக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்